படிக்கலாம் நரூிம் அணைகாக்கூட்டியோ அே வ ஸ்லோகத்தில் இந்த ஞானம் வந்தாலும் கூட சத்பிரமன் சத்தியம் ஆகாசமித்யா என்ற ஞானம் வந்தாலும் கூட மனதிற்குள் உள்ளே போகாமல் அது பலன் தராமல் இருப்பதற்கு காரணம்ங்கும்போது ரெண்டு தடை சொல்றாருங்க மனம் ஒருமுகப்பாடின்மை சரியாக புரிந்து இதுக்கு நிறைய விளக்கம் பார்த்தோம் ஞான நிஷ்டைன்னு பார்த்தோம் அறிவு வந்துருச்சு பலன் தரல பலன் தந்தா ஞானமா இல்லை அறிவு வந்தாலே ஞானமா ரெண்டு கருத்து உண்டு ஞான நிஷ்டையாகி பலன் கொடுத்தா தான் ஞானம் சொல்ற பழக்கம் இது புரிஞ்சாச்சுனாலே ஞானிங்கிற பழக்கமும் உண்டு அந்த புரிஞ்சுக்கிட்டாலே அது ஒரு பலன் தருது இந்த குற்ற உணர்வை கொடுத்து அதை நிஷ்டையாக்குறதுக்கு அது வழி செய்யும் ஆகவே விஷயம் புரிஞ்சாலே ஞானம் சரி அது ஏன் பலன் தரலைன்னு சொன்னால் ஒன்று மனம் ஒருமுகப்பாடு இன்மை அதில் வந்து மனசு வந்து நல்லா கான்சன்ட்ரேட் ஆகலை அது ஒரு காரணம் இன்னொன்று என்னன்னு சொன்னால் பெற்ற ஞானத்தில் பலன் தள்ளேன்னு சொன்ன உடனே நம்ம யாரும் அடைஞ்சிட்டோமா அடையறியா புரிஞ்சுக்கிட்டு சரியா அல்லது தப்பா இப்படிங்கிற எண்ணம்லாம் வர பலன் தான் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காயிடும் பலன்தலி என்ன சந்தேகம் வரும் அவன் புரிஞ்சது ஞானம் தானா இல்லை ஞானம் இல்லையா இப்படி ஒரு சந்தேகம் வரும் அப்போ இந்த ரெண்டு காரணத்தினால என்னாகும் இந்த தடை வருது அப்படிங்கிறார் அதாவது ஒரு அம்மா சொன்னாங்களாம் எல்லோரும் எடுத்துக்கரலாம் பையனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன் மருமக வரப்போறா அது வந்து ஞான நிஷ்டையாக இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய சோதனைன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அது அவங்களும் எடுத்துக்கலாம் மாமியாரை நான் ஒரு வீட்டுக்கு போக போகிறேன் அங்கே நான் பெற்ற ஞானம் சரியாக இருக்கா இல்லையான்ங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு சோதனைன்னு மருமகள்னு சொல்லலாம் இது சாமி டாக சொல்லியிருக்காங்க இப்படி எனக்கு ஞான நிஷ்டைக்கு எனக்கு ஒரு சோதனை வந்துருக்கு சாமி இந்த ஞானம் எனக்கு பலன் தருதா இல்லையான்னு பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்களாம் அது மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு தடை சொல்கிறார் இந்த ஞானத்துக்கு ஒன்று மனம் அதில் முருமுகமாகலை புரிஞ்சிருக்கு அதில் போய் மூழ்கலை கான்சென்ட்ரேட் ஆகலை இன்னொன்று சந்தேகம் வர ஆரம்பிச்சு இந்த ரெண்டு தடையினால் இந்த ஞானம் பலன் தராமல் இருக்கலாம் நம்ம வேதாந்தத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஞானம் வந்தால் ரெண்டு பலன்பாங்க ஒன்று புத்தியில் அரிப்பு போயிடுமா ஆசை போயிடுமா புத்தியில் அரிப்பு என்ன போகும்னா அதுக்கு முன்னாடி இதை அதை தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா இருக்குது ஞானம் வந்துருச்சுன்னா உதவி விஷயம் என்னத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான் தெரிய வேண்டிய தெரிஞ்சாச்சுன்னு புத்தியில் வந்து அந்த அரிப்பு விஞ்ஞானிகளுக்கு அந்த அரிப்பு என்னைக்கும் போகாது பூசா அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடி போய்கிட்டே இருக்கும் இந்த ஞானிக்கு விஞ்ஞானிக்கு அரிப்பு போகாது இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்த ஞானிக்கு இந்த அரிப்பு போயிடும் இது எந்த யாருக்குமே ஞானம் தான் போயிடும் இன்னொரு பலன் ஆசை போகணும் அதுதான் போகாது இந்த ஆசை இருக்கே இது பல ஜென்மாந்தரங்களில் அதாவது ஒரு ரூமில் ரொம்ப இருட்டா இருக்கு லட்சக்கணக்கான வருஷம் இருட்டாக இருக்குது இருட்டு போனும்னா என்ன செய்யணும் ஒரு செகண்ட் வெளிச்சம் போட்டா இருட்டு போயிடும் போயிடுமா இல்லையா பிறகு அதை கிளீன் பண்றது செய்யறது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கறது அதெல்லாம் டைம் எடுக்கும் எடுக்குமா இல்லைங்களா இருட்டு போறது ஒரு அது மாதிரி ஞானம் வந்து அறியாம போயிடுச்சு டக்குன்னு முடிஞ்சு போயிடுச்சு ஆனா பழனாகி ஆசை போறது என்பது ஞானம் நிஷ்டையானால் தான் போகும் இப்படி சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இதில் அதாவது பணம் நிறைய நம்மகிட்ட இருக்கு சம்பாரிச்சு வச்சுருக்கான் ஆனால் அந்த பணத்தினால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ அது பணம் என்ன வேஸ்ட் தாங்க சொல்ல பணம் இருந்தும் நீ அதை பயன்படுத்த முடியலை அப்படின்னா பணம் இருக்கிறது ஒன்றுதான் இல்லாதது ஒன்று அப்படி சொல்லுவோமா இல்லைங்களா கொதோ ஒரு வழக்கில் வாழ்க்கை இதில் ஆனால் பணம் இருக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை அதில் ஒன்று கூட அனுபவிக்க முடியலை கொடுக்குற புத்தியும் வரலை வச்சுக்கிற புத்தி கொடுக்குற புத்தியும் இல்லை அதுக்கும் பயிலாட்டி நல்லா சம்பாதிச்சுருக்கிறாரு இன்கம் டேக்ஸ் கட்டலை வெளியெடுக்க முடியலை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு பயன்படுத்த முடியலை அப்போ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதில் இன்னொரு பிரயோஜனம் இருக்குது என்ன பிரயோஜனம் தெரியுமா எல்லாம் உன்னை பணம் கரெம்பாங்க பணம் இருக்கும் கொஞ்சம் பயப்படுவான் சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில பேர் பயப்படுவான் இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் நம்மகிட்ட பணம் இருக்குது நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு ஒரு எண்ணம் இருக்கும் பயன்படுத்தலை பயன்படுத்த முடியலை ஆனால் உள்ளுக்குள்ள இருக்குல்ல அப்படிங்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கு அவனுக்கு இருக்கா இல்லைங்களா அது மாதிரி புரிய வேண்டியதை புரிஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு நிறைவு வரும் பிறகு இந்த ஆசை போகிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் துக்கத்திலேருந்து விடுபடுறது மற்ற குணங்கள் போகிறது படிப்படியாக இந்த ஊர்கா ஊர்னது மாதிரி ஊற வச்ச பிறகு நல்லா பயன்படுத்த முடிகிறது மாதிரி ஞானம் உள்ள ஊர்ன பிறகு பயன்படுத்த முடியும் அப்ப ரெண்டு வழி இருக்கு ஒன்னு மன ஒருமுகமாக கான்சென்ட்ரேஷன் ஆகல சில நேரம் யானத்துக்கு சந்தேகம் இதனால அந்த பழைய பயன் தராமல் அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த சுலோகத்தில் உபாயத்தை சொல்றேன் இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை படிச்சிடலாம் அதுக்கு என்ன உபாயங்கிறது அடுத்து சொல்றாரு இங்கு பார்த்தேன் எழுபத்தி ரெண்டு அர்த்தம் அது வேதக வேதகன்னா வேற்றுமையை எதுக்கு உள்ள வேற்றுமையை இதுக்கு முன்னாடி எதுக்கு வேற்றுமையை பார்த்தோம் சத்பிரமனுக்கும் ஆகாசத்திற்கும் உள்ள வேற்றுமையை பார்த்தோம் சத்து வந்து சத்தியமா இருக்கு ஆகாசம் மித்தியாவா இருக்கு இந்த வேற்றுமையை பார்த்துருக்கோம் இந்த ஆகாசத்திற்கும் சத்திற்கும் உள்ள வேற்றுமையை புத்தக அபி புத்தோபின் புத்தக அபி புரிந்து கொண்ட போதிலும் இந்த வேற்றுமையை புரிந்து கொண்ட போதிலும் இந்த ஞானமானது வந்த போதிலும் அந்த ஞானமானது அந்த அறிவானது சித்தே கடைசி அந்த முதல் வரல சித்தே சித்தேன்னா மனதிற்குள் நிரூடீம் நிரூடீம்னா நன்கு உள்ளே யாதி நன்கு உள்ளே யாதி முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது நோ சித்தேன்றது பார்த்தீங்களா அதில் நோங்கிறத அந்த யாதியோட சேர்த்துக்கிறாங்க நோ யாதின்னா செல்லவில்லை சித்தேன்னா மனதிற்குள் நிறுவன நன்கு உள்ளே நோய் நன்கு என்றால் கடைசி வார்த்தை எடுத்து ரெண்டாவது உனக்கு அசிய உனக்கு அந்த ஞானமானதுனா மனம் ஒருமுகப்படாததினால அந்த ஞானத்தில் மனம் கான்சென்ட்ரேஷன் ஆகாததினால சம்சயாத்வா சந்தேகம் இருப்பதனால இவரே ஒரு கேள்வி கேட்க ஒன்று சந்தேகம் இருக்கணும் இல்லாட்டி மனசு ஒருமுகப்பட்டுருக்கக்கூடாது அந்த ஞானத்தில் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார் அதுக்கு இந்த ரெண்டுக்கும் சந்தேகத்துக்கு நீக்க என்ன வழி மனம் ஒருமுகப்படுவதற்கு என்ன வழி இந்த ஞானத்தில் நடைபெறுவதற்கு அது அடுத்த சுலோகத்தில் சொல்லப்படுறார் சத்திற்கும் ஆகாசத்திற்கும் உள்ள வேற்றுமையை புரிந்து கொண்ட போதிலும் அந்த அறிவானது மனதிற்குள் நன்கு உள்ளே செல்லவில்லை என்றால் அப்பொழுது உனக்கு அந்த ஞானமானது உள்ளே பதியாமல் இருக்க காரணம் அந்த ஞானத்தில் மனம் ஒருமுகப்படாததினாலா அல்லது இந்த ஞானத்திலேயே சந்தேகம் இருப்பதினாலா தத்துவம் புரிஞ்சு வச்சு மனசுக்குள்ளே போல அதற்கு காரணம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இல்லை அதில் மனசு வந்து ஃபுல்லாக மூழ்கலை இன்னொன்று கொஞ்சம் சந்தேகம் வருது இது ஞானமா ஞானம் இல்லையான்னு சொல்லி அதற்கு பதில் எழுபத்தி மூணு படிக்கலாம் அப்ரமத்தோ பவோ பவத் தியானா விவேசனம் மோவ் குருமத்தி வே ஞான மனதில் பதியாததற்கு மனம் ஒருமுகப்பாடு இல்லை இந்த ஞானத்தில் சந்தேகம் வந்துவிட்டது இங்க என்ன சொல்றாருன்னா இந்த மனம் ஒருமுகப்படுவதற்கு தியானம் என்ற சாதனையை தொடர்ந்து நன்கு செய்ய வேண்டும் சந்தேகம் வந்தால் மீண்டும் இந்த சாஸ்திரத்தை அறிவின் துணை கொண்டு நன்கு மீண்டும் மீண்டும் விசாரிக்க வேண்டும் சந்தேகம் இருந்தால் முதல்ல தடை எதுன்னு பார்க்கணும் தியானம் பண்ணாம இருக்கிறது ஒரு பெரிய தடை சில பேரு ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்காரு நல்லா பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார் நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாஸ்திர ஞானம் எல்லாம் வந்துருச்சுன்னா அந்தாச்சியா புரியறது புரிஞ்சு போச்சு இங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு இருக்கா இல்லையா தப்பு இல்லை குறைக்கலாம் விட்டுறக்கூடாதுங்கிற தியானம் பூஜைக்கு டயத்தை குறைச்சிட்டு இதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் கேட்கறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை இருந்தாலும் நாம ஜபம் தியானத்தை பண்ணணும் அந்த தியானத்தில் தத்துவ தியானத்தையும் பண்ணணும் அதிகமாக இதை சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கிறது தியானம் பண்ணோம்னா அந்த மனம் வந்து அதில் அப்படியே ஊர் இரும் எப்படி ஊர்காய ஊற விற்கிறது மாதிரி அவர் ஊர் இரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நாள் பண்ணுவார் பிறகு நாலு நாள் கழித்து பண்ணுவார் பிற பத்து நாள் கழித்து பண்ணுவார் இன்னொரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சக்கரை டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறாரு இருபது வருஷமும் வாக்கிங் போகிறேன் டாக்டர் குறையலை எப்படி வாக்கிங் போகிறீங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் போகிறேன் அப்படி இருபது வருஷம் போகிறேன் எப்படி குறையும் இரு வருஷம் வாக்கிங் போறாராம் எப்படி வாக்கிங் போறாரு மாசத்துக்கு ரெண்டு நாள் இதெல்லாம் புரியுமா தியானம்னா என்னைக்கே ஒரு நாள் வந்து ஒரு அந்த நடக்கும் அங்கே போய் தியானம் பண்ணுவோம் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே போய் பண்ணுவோம் அப்படி இல்லை கொஞ்ச நேரமாவது பண்ணணும் இந்த பயிற்சியை விடக்கூடாதுங்கிறாரு ஏன்னா சாதாரணம் பாருங்கள் ஒரு தீவிரவாதி கூட பாருங்கள் உட்காந்து தியானம் பண்ணி கொடுப்போம் பிஸ்னஸ் மேன் சில தியானம் பண்ணிட்டு போனால் அப்படியே பிஸ்னஸ் நல்லா நடக்கும் எனக்கு மைண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆகும்பான் சொல்கிறாங்களா இல்லையா எந்த வேலைக்குமே கொஞ்ச நேரம் குப்தி சண்டை பயிற்சியூட பார்த்திருக்கேன் போகி பாருங்க அது இருக்கணும் இல்லைன்னா இதுல வந்து அதிகமா கவனம் இருக்கணும் இது படிக்கிறது இப்ப நாம இங்க ஒரு நாள் கிளாஸ் போடுறோம் புரிஞ்சாச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதை பத்தி நினச்சி கூட பார்க்குறேன் தூக்கி அந்த பக்கம் போட்டு வச்சுட்டா எப்படி நிற்கும் யோசிச்சு பாருங்கள் டிவி பார்க்குறக்கு டைம் கொடுப்பான் டைம் கொடுக்கவே மாட்டான் நான் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் பெருசாக பண்ணும் பொழுதே என்ன பண்ணுவேன்னா திசோ இல்லை சனிங்க ஆயிரம் க்ளாஸ் கேட்பேன் சாந்தி கிளாஸ் சென்னையில் அவர் ரெண்டு கிளாஸ் தான் எடுப்பார் அந்த கேசர்ட் செட்டு வாங்கிட்டு போய் குரோம்பேட்டில் இருந்து சென்னைக்கு டவுனுக்குள்ளே போக எக்மோ இருக்கு ஒரு கிளாஸ் ஸ்டேட் முடிச்சிருக்கேன் பிரிட்டன் வரும்போது ஒரு கிளாஸ் கேட்பேன் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு கிளாஸ் கேட்பேன் பிறகு நோட்ஸ் எழுதுனேன் டெய்லி காலையில் அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் எழுதாமல் இருக்க மாட்டேன் அதனாலேயே உங்களுக்கு சொல்ல முடியுது புரியுதுங்களா அப்போ தியானத்தில் குறையாரு அப்பயும் தியானம் பண்ணுவேன் அப்போ இது குறை இருந்தாலும் கூட இதில் கவனம் போச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ மைண்டில் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி ரிப்பிட்டேஷன் இப்போ நம்ம யூடியூப்பில் போடுறோம் போட்டிருக்கோம்னா ஒரு அரை மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் கேட்டால் போதும் ஒரு ஸ்லோகத்தை கேட்டு விட்டுருணேன் அது டயத்தை குறிச்சிக்கிறேன் நான் அப்படினு நோட்ஸ் எழுதும் எழுதேன் கேஷட் வச்சுருப்போம் எழுதிட்டு அதில் எத்தனை அது அது மீட்டர் ஓடும் வந்ததில்லை அப்போ எல்லாம் கேஷெட் தான் இருக்கா டேப் இருக்காட் அதில் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டேப்பரை ஃபார்வர்ட் பண்ணி அதுலேருந்து மறுநாள் எழுது அப்படி ஒரு சுலாக முடிஞ்சால் எத்தனை டயத்தில் முடிஞ்சிருக்குன்னு பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி திருப்பி கேட்க கேட்க இந்த கருத்து சந்தேகம் வந்தால் நம்மளுக்கு பதியும் இப்போயே நம்ம கிளாஸ் எடுக்கிற போது எவ்வளவோ சந்தேகம் எனக்கு சில சில சந்தேகம் கூட கிளியராக இருக்குது திருப்பி படிக்கிறான் அப்போ புதுசாக ஒரு கருத்து வருது இது இப்படி தான் இருக்கும்னு அப்போ இதை மீண்டும் மீண்டும் கேட்கறது தியானம் பண்ணுறது சிந்திக்கிறது இதனால் என்ன ஆகுமா இது உறுதிப்படுங்கிறார் இந்த தியானத்துக்கு எது தடைன்னு சொன்னால் பொதுவாக நம்ம கீத ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் எல்லாத்துலேயும் அளவாக இருக்கும் சாப்பிட்றது தூங்கிறது வேலை செய்கிறது ரொம்ப டைட்டாக வேலையை வச்சுக்கிட்டேன்னு இதில் எப்படி கவனம் செலுத்த முடியும் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு தான் அதுவும் முடியாது சாப்பிடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தூக்கம்தான் வரும் சாப்பாடு தூக்கம் வேலை எல்லாத்துலையும் சமபாவனைன்னு சொல்லி கீதையில பார்த்தோம் அப்படி இருந்தோம்னா அந்த தியானத்துக்கு தடையே இருக்காது அர்ஜுனன் கேட்குறாங்க கீதையில் மனம் வந்து நீங்கள் மனசை அடக்க அடங்குறீங்க மனசு வந்து அலைவாயும் தன்மையுடைய இதை கட்டுப்படுத்துகிறதுங்கிறது முடியவே முடியாத காரியம் எப்படி கட்டுப்படுத்த சொல்கிறீங்க உண்மை தான் ஒத்துக்கிறாரு அவர் ஆமாப்பா நீங்கள் சொல்கிற உண்மைதான்ப்பா மனசு எல்லா அலைவாயத்தையும் செய்யும் ஓடத்தையும் செய் ஆனால் அப்படி ஆனால என்ன செய்ய முடியும் எப்படி முடியும் பயிற்சியினாலும் விடாமுயற்சியினாலும் அதை கட்டுப்படுத்த முடியுங்கிற பயிற்சி வேணும் எதுக்குமே ஒரு பயிற்சி இருக்கணும் தொடர்ச்சியான பயிற்சி இருந்தால் எதை வேணாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும் நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன் அரச வித ஒரு கட்டடத்தில் கீழே விழுந்துருது கீழே ஒரு எடுக்கல விழுந்தா என்ன கொண்டு தெரியுமா அந்த விதை அந்த விதையை எடுத்துட்டு அந்த மரத்தை முளைக்கும் சின்ன செடியா வரும் அந்த செடியை புடிஞ்சுன வச்சுங்க புடிஞ்ச கையில நசுக்கினீங்கன்னா கொண்டுலாம் போயிடும் வெறும் செடி கையில நசுக்கக்கூடிய செடி அது என்ன பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கட்டடத்தை கடப்பாறையை வச்சு உடைக்க முடியாத கடத்த ரெண்டா வளர்ந்துடும் யோசிச்சு பாருங்க நடக்கிறது பார்க்கற இல்லையா அந்த செடியை அப்படினா நீங்க கையில் பிச்சு எரிஞ்சிடலாம் ஆனா அது என்ன பண்ணுது கடப்பாறையில் இடிக்க முடியாத கட்டடத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளருது அப்படி அடக்க முடியாத மனச புரியாத மனச பயிற்சி பண்ணோம்னா நிச்சயம் பண்ண முடியும் மனசு சுத்தமா இருந்தா மட்டும் பத்த நல்லவனா இருந்தா பத்தாது வல்லவனா இருக்கும்னு சொல்லுவான் பாக்குறமா இல்லைங்களா மன சுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது மன ஒருமுகப்பாடும் தேவை ஒரு போர்டு இருக்கு போர்டில் நிறைய எழுதிருக்கு முதல் என்ன பண்ணுவான் போர்டில் எல்லாம் அழிப்பான் அழி சுத்தப்படுத்திருவான் சரி அந்த போர்டு ஆடிக்கிட்டே இருக்குது எழுத முடியுமா மொதல் ஃபிக்ஸ் பண்ணுவான் பாருங்கள் சுத்தமும் படுத்தினா ஃபிக்ஸ் படுத்தவும் செய்யணும் ஒருமுகப்படுத்தவும் செய்யணும் அப்படி பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகும் அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது மாதிரி அதே மாதிரி தண்ணி இருக்குது ஒரு ச பாத்திரத்தில் ஒரு ச அண்டாவிலேயே இதில் தண்ணி வச்சிருக்கேன் களங்கள் அது கீழே ஏதோ ஒரு நகையை அதை உள்ள போட்டாச்சு அடியில் இருக்கிறது தெரியணும்னு என்ன பண்ணணும் தண்ணி சுத்தமாக இருக்கணும் முதல்ல சரி தண்ணி சுத்தமாக இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கு தெரியுமா தண்ணியும் சுத்தமாக இருக்கணும் அசையாமல் இருக்கணும் மன தூய்மையும் வேண்டும் மன தூய்மையினுடைய விருப்பு வெறுப்பு குறைஞ்சிருக்குன்னு மன தூய்மை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு ரெண்டும் இருந்தால் இந்த ஞானம் வேலை செய்யணும் எப்போ வேணுமோ அப்போ வேலை செய்யணுங்கிறார் சில பேர் தியானம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்கள் பஞ்சபாத்திரம் எல்லாம் வாங்குவாங்க நல்ல ஆசனம் கற்பேல் ஆசனமெல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் பூஜை ரூபாய் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி முதல் நாள் அப்படியே ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக செய்வார் ஏன்னா புதுசாக வாங்கியாச்சுல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் என்னாக விட்டு போயிடும் இதெல்லாம் ஒரு ஆர்வக்கோளாரு அதை விடக்கூட தொடர்ச்சியாக செய்யணுங்கிறார் ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட இடத்துல சொல்கிறார் அவர் ரூமுக்கு ஒருத்தர் வருவாராம் அங்கே வந்து இவர் எல்லாம் வந்திருக்காங்க அவர் ரூமில் ஒரு மான்தோள் ஆசனம் ஒரு ஆணியில் தொங்க விட்ருக்கு யார் ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய அறையில் அந்த மான் தோல் ஒரு எல்லா பக்தர்களும் சாமி இது என்ன மான் இப்படி தொங்க விட்ருக்கீங்க நீங்கள் இப்படி கேட்கணும் என்கிட்ட நான் வந்து இங்கே ஒருத்தர் வருவார் இந்த ஆசனத்தை எடுத்து போட்டு டெய்லி தியானம் பண்ணிட்டு போவார் அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்காக தொங்க போட்டிருக்காரு ஒருத்தர் வருவாரா அதை ஏன் அங்க கொண்டு போய் மடிச்சு வைக்க வேண்டியது நீங்க கேட்கணும் இப்படி ஒருத்தர் தியானம் பண்ணார் பப்ளிசிட்டி ஆகணுமா இது என்ன தியானம் கங்கையில காசுலேயே ரிஷிகேஷில் பார்த்தேன் ஒருத்தர் ஆளுகள் இருந்தாங்கன்னு அப்படியே கங்கைக்குள்ளேயே பாரையில் உட்காந்து தியானம் பண்ணுவார் ஆளுநாடி தியானம் பண்ண மாட்டார் இதெல்லாம் எப்படி என்ன அது தொடர்ச்சியாக பண்ணணும் பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடாது நாம் விடாமல் பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொன்னால் அது என்ன ஆகும் இந்த ஞானம் பெற்ற ஞானம் வேலை செய்யும் எப்போ வரைக்கும் பண்ணணும் ஞான நிஷ்டை அடையும் வரை ஞானம் வந்துருச்சு எனக்கு பூஜை வேணாம் அது வேணாம் இது வேணாம் எல்லாம் மித்தியா கடவுள் மித்தியா விக்கிரக மித்தியா சாப்பாடு மித்தியா சாப்பிடாம இருந்துருன்னு சொல்லிடுறேன் சாப்பாடு ஒரு மணி நேரம் செலுத்தலாம் மலையை தூக்கிட்டு போறது மாதிரி இருக்கும் சில இடத்துல உட்காந்து தியானம் பண்ற மாதிரி போடும் அவருக்கு என்ன தியானம் தேவை சிரஞ்சீவி ஞானி கிருஷ்ணர் படம் பார்த்துருக்கீங்கன்னா தியானம் பண்ணிட்டு அவர் தியானம் பண்ணுறாங்க சிவன் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு சிவனுக்கு தியானம் தேவையா கிருஷ்ணருக்கு தியானம் தேவையா ஆஞ்சநேயருக்கு தியானம் தேவையா யோசிச்சு பாருங்க தேவையில்ல ஆனா அவங்களே பண்ணும்போது நாம எம்மாத்திரம் அதனால விடக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணவர் கீதையில் இடத்துல சொல்கிறாரு நான் ஒன்றை செய்வதால் ஒன்றை அடைவதும் இல்லை செய்யாமல் இருப்பதால் ஒன்றை இழப்பதும் இல்லை ஆனால் செய்கிறேன் மற்றவங்களுக்காக செய்கிறேங்கிறார் அவரே பண்ணும்போது நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்கள் சாதனைகளை விடக்கூடாது தொடர்ச்சியாக ஏதோ கொஞ்ச நேரமாக டெய்லி சாகிற வரைக்கும் சாப்பிட்ணும்ல சாப்பாடு இல்லாட்டி சாப்பிடம்னு குளுக்கோஸாவது ஏற்றிடுறாங்க வாயில் சாப்பிட முடியாட்டே வாயுவலியாவது கொடுத்துடுறோம் அதை விடுறமா இதுவும் மனசுக்கு ஒரு உணவு எது இந்த தியான பயிற்சி இந்த சாதனைகள் பூஜை வழிபாடு விவேகானந்தரோட சொல்றார் நாங்கள் இரண்டாம் தர சன்னியாசிகள் என்பர் முதல் தர சன்னியாசிகள் இமயமலை குகைகளில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பர் அவங்களால இந்த உலகமே நடக்குங்கிறார் நாங்கள் சேவை போயிட்டாங்கிறார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இருந்தாங்க ராமகிருஷ்ணர் சேவை பண்ணாரா ஆனால் விவேகானந்தர் அத்தனை ஆனால் அது அந்த சேவைக்கு உண்டான தைரியத்தையும் கொடுத்த யாருடைய ஆற்றல்னால் ராமகிருஷ்ணன் ஆற்றலும் விவேகானந்தரே சொல்கிறார் அவருடைய சக்தி அவருடைய தியான சக்தி என்னை எப்படி வேலை செய்ய வச்சுட்டுங்கிறார் சொல்கிறாருங்களே அப்போ நம்ம வசிஷ்டர் வியாசருடைய கதையில் கூட பார்க்குறோம் வியாசர் வசிஷ்டர் விஸ்வாமித்தர் விஸ்வாமித்தர் படைகள்லாம் கூட்டு அரசனாக இருக்கும்போது படைகள்லாம் கூப்பிட்டு வருவார் எல்லா படையும் அந்த காமதேந்திர பசுல இருந்து அழிச்சிருவாங்க என்ன எப்படி அழிக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உட்காந்து தியானம் பண்ணிக்கிறாரு அங்க பெருக்கு ஆற்றல்பாங்க வசிஷ்டர் தியானமேன்ட்டு உட்காந்துருப்பார் இவர் எல்லாம் பண்ணி பார்ப்பார் ஒன்றும் ஆகாது அங்கே கூட அழிஞ்சு போயிடறேன் அப்ப என் படையை விட அவர் தியானம் பலம் ஜாஸ்தியானது சாமியார் ஆகிறார் விஸ்வாமித்திர சன்னியாசியானது அதுல தான் அப்ப இதை விட சக்தி இருக்கு அப்படின்ட்டு அவர் ஆகுறார் ஆனால் கஷ்டம்தான் இதை விட அது கஷ்டம் சித் பவானந்த நான் அவரோட காலேஜுக்கு போயிருந்தேன் போயிருக்கும் போது அந்த கட்டடம் எல்லாம் பெருசு பெருசா பிரம்மாண்டமா பண்ணியிருக்கார் அவ்வளவு ஸ்தாபனங்கள் அருமையா பண்ணியிருக்கார் ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் சித் பவானந்தனுடைய தபஸ் அப்படின்னாரு ஒருத்தர் சொன்னாரு இன்னொரு சாமி கிட்ட போய் கேட்டா இது தப்சினுடைய வீழ்ச்சி அப்படின்னாரு இது பாருங்க கான்ட்ராவர்சியா இருக்கிறது அவருடைய தபஸ்னால இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சுன்னா தப்சினுடைய வீழ்ச்சி அப்படின்னா என்ன சித்பானந்தர் குறைசம் இல்லை சித்தவானந்தரே சொல்லியிருக்காரு எப்போ சொல்லியிருக்கிறாருன்னா அவரோட சொன்னாராம் அங்கே பிரம்மச்சாரியெல்லாம் வருவாங்க எல்லாருக்கும் வந்து அங்கே ஆசிரமத்தில் பிரிவு இருக்கு காலேஜ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார் தோட்டம் பார்த்துக்கிட்டு இருப்பார் எல்லாம் தியானம் பண்ண நல்ல சாதகர் எல்லாம் நல்லா பண்ணாங்க அவங்கலாம் பாத பூஜை பண்ணணும் அப்படி ஒரு சேவை பண்ணக்கூடிய மகான்கள் பரிசுத்தமானவர்கள் சித்தவானந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு வந்திருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்காரு அவர் என்ன பண்ணாரோ அந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாராம் பூஜை பண்ணுவாராம் தியானம் பண்ணுவாராம் படிப்பாரா மற்றவங்களுக்கு கோவம் வருமா வராதா வருமா வருமா வரும்ல எல்லாம் போய் சித் பண்ண ஒரு செய்ய மாட்டேறான் சாமி எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு இருக்கான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்பான் சிரித்தா அதேப்பா நம்ம வேலையை நேரம் அதை பண்ண முடியலன்னு இதெல்லாம் காலேஜை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நேரம் பண்ண முடியலை அதனால இதை தான் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் நேரம் பார்த்தீங்களா அப்போ அந்த அவரே சொல்கிறார் அவ்வளோ சக்தி இருக்கு அப்ப தொடர்ச்சியான தியானம் செய்தால் என்னாகும் இந்த ஞானம் நிஷ்டையாகும் இரண்டாவது சந்தேகம் என்னன்னா சந்தேகம் வருமா பலன் தந்துச்சுன்னா சந்தேகம் வராது பலன் தள்ளேன உடனே நம்ம ஞானம் புரிஞ்சுட்டோமா புரியலையா இப்படியே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும் நான் ஆத்மா பிரம்மன் அழியாதவன் எல்லா சந்தேகம் இருக்கு ஆனால் பதியையே அழிஞ்சு போயிடுவேன் உயிர் பய இருக்கு மரண பய இருக்குது எல்லாம் பயமும் இருக்கே அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சரியாக தப்பா இதில் ஒரு சந்தேகம் வரும் இன்னொரு சந்தேகம் எந்தம்னா நாம் எல்லாம் ஒன்று பிரம்மந்தே சத்தியம்னு பேசிக்கிட்டு இருப்பான் இன்னொரு மதவாதி வருவார் இதெல்லாம் பேச நீ பேசாமல் சிவன் நான் கும்பிட்டுக்கிட்டே இருந்த வேலையெல்லாம் பண்ணாத இந்த சாஸ்திரம் கிளாஸுக்கெல்லாம் போகாது உனக்கு குழப்பிடுவாங்க ஒழுங்காக தியானம் பண்ணிட்டு நீ சாமியை கும்பிட்டு கட்டுரு கடவுள்கிட்ட பக்தி பண்ணால் போதும் பக்தி ஒன்றே போதும் நீ ஓம் நமச்சுவேன் ஒரு தடவை சொல்லு போதும்ன்றார் ஓம் நமோ நாராயணம்னு ஒரு சொல்லாதவனுக்கு அது ஒன்றுமே சொல்லாதவனுக்கு அந்த உபதேசம் சொல்லி ஜபம் பண்ணுறவனுக்கு அந்த உபதேசம் இல்லை இதை கேட்டவனே என்ன பண்ணுவான் இதில் பலன் இல்லை அதில் தான் பலன் சத்திய வந்துடும் ஆதிசங்கரர் காலத்தில் பௌத்தமாக இந்தியா பூரா அப்படி ஒரு வேறு இருந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம வேதத்தவே தள்ளிட்டாங்க வேதங்கிறதே பொய் வேதமே தேவையில்லை வேதத்தை ஒத்துக்கறதில்லை அவங்க குமரீலப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன பண்ணார் பௌத்த மதவாதிகளை அவங்க கருத்து பொய்ன்னு நிறுவனம் பண்ணுறதுக்கு பௌத்த மதத்தில் போய் சிஷினா சேர்ந்தார் சேர்ந்து அதை மத பன்னெண்டு வருஷம் படித்தார் படித்து முடிச்சுட்டு அதில் ஒன்றும் இல்லை இது தான் சத்தியம் இவர் வந்து கர்மகாண்டி ஞானகாண்டத்துக்கு வராதவர் யார் குமரீலப்பட்டர் வந்து நம்ம வேதத்தில் ரெண்டு இருக்குது ஒன்று கர்மகாண்டான்னு ஒன்று ஞான காண்டார் கர்மகாண்டம் பூஜை மற்ற விஷயங்கள் உலக விஷயங்கள்லாம் வரும் அதை ஒத்துக்கிட்டு வர்ற ஞானகாண்ட சும்மா சொல்லிட்டு இவர் சொல்லுவார் அப்போ குமரில பட்டர் என்ன பண்ணிட்டாரு அங்கே போய் பண்ணி முடித்த உடனே வாதம் பண்ணுறாரு நீங்கள் வாதத்துக்கு குருமார்களே கூப்புறார் நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் பொய் எங்கள் வேதம் தான் உண்மைங்கிறார் அப்போ உண்மை வேதம் தான் உண்மை சத்தியம் சொன்ன உடனே வா அப்போ வாதம்னா என்னடா நம்மகிட்ட படித்து நம்மளே கூப்பிட்றான்னு அவங்களுக்கு கோவம் யார் தோக்குறாங்களோ களிமரத்தில் ஏற்றி உயிர் போய் உயிரை விட்டுறன்னு ஒரு பஞ்சோ ஒரு பந்தயம் கட்டுறாங்க உமரவள் பட்ட செயறாரு அவங்க பௌத்தம் அதை கருத்துக்களை பொய்யாக்கிறாரு உடனே அவங்கெல்லாம் அவமானம் தாங்காமல் கழுவுல செத்து போயிடுறாங்க இறந்த உடனே நம்ம எத்தனாலும் அவங்ககிட்ட படிச்சுருக்கோம் இது குருமார்களுக்கு ஒரு சொல்லி இவர் தனக்கு தாண்டனே தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாரு உமி இருக்குது பார்த்தீங்களா ஒரு வெட்டி அதுக்குள்ளே இவர் நின்றுகிட்டு கழுத்து வரைக்கும் உமியை போட்டார் போட்டு நெருப்பு வச்சிடறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும்னு சொல்லி இவரே தண்டனை ஏத்துக்கிறார் இது வந்து ஆதிசங்கரர் தெரியுது குமரிலப்பட்டர் பௌத்தமாத்த ஜெயிச்சித்தார் அப்ப குமரையில் பட்டர் ஜெயிச்சாச்சுன்னா கர்மகாண்டத்தை ஜெயிச்சாச்சு ஞானகாண்டே பைனல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கே போறார் சொன்ன உடனே அப்போ குமரையில் பட்டுட்டு அவர் அந்த எரிஞ்சு வாதம் பண்றாரு கர்மகாண்டத்தை பொய்யன்னு சொல்லலை கர்மகாண்ட ஒரு ஸ்டெப்பு ஞானகாண்ட ஃபைனல் ஞானகாண்ட தத்துவ விஷயம் தான் வேதாந்தம் வாதம் பண்ணி ஜெயிச்சிடுறாரு ஜெயித்தவாப்பா இவர் அவரும் இவரை ஜெயிச்சுட்டார் அது ஒருத்தர் வந்து மல்யுத்த வீரன் வந்து ஒருத்தர் இருக்கான் அவனை இவன் ஜெயிச்சிட்டான் இவனை ஜெயிச்சுட்டா அவனையும் ஜெயித்த மாதிரி தானே அது மாதிரி இவர் வந்து ஜெயித்தா பௌத்த மதத்தையும் மின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்போ அந்த கருத்து பொய்கின்னு ஆயிடுச்சு கர்மகாண்டம் வந்து ஒரு படி தான் அது முடிவு இல்லை ஞானகாண்டம் தான் ஃபைனல் இவர் நிறுவனம் பண்ணோன்னு அப்போ தான் அவர் சொல்கிறார் என்னை விட இன்னொரு கர்மகாண்டி சுரேஸ்வராச்சாரியார் இருக்கார் அவரை போய் நீங்கள் வாதத்தில் ஜெயிங்க ஜெயிச்சா இதுதான் உண்மையுன்னு நிறுவனம் பண்ணிடலாம் ஆனால் நான் வந்து இனிமேல் இல்லை போய் சொல்ல முடியாது நான் சாக போகிறேன் அங்கே போய் சொல்லுங்கன்னு சுரேஷ் வராச்சு அவர் கிரகஸ்தர் அவங்க அந்த அவருடைய ஒய்ஃப் இருந்தேன் சாரதாம்பா அவரையும் ஜெயிச்சு அந்த கழுத்தில் மாலை போட்டு ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன் ஆதிசங்கர படம் அந்த வாதம் பண்ணுற ஸ்டெயிலே பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் சுரேஷ் கேள்வி கேட்கறது சங்கரர் பதிவு சொல்லப்படுற அந்த அம்மா வந்து கேள்வி கேட்கும் அவரை ஜெயித்த உடனே அதை ஜெயித்து முடித்த உடனே ஞானம் வேதாந்தந்த கடைசி ஃபைனல் வேதம் உழுசா பயன்படக்கூடிய ஒரு தத்துவம் வேதத்தை யாராலும் புறக்கணிக்க முடியாது முழு வேதமும் பயனுள்ளது அதில் கர்மகாண்டம் முதல் படி ஞான காண்டம் இரண்டாவது சொல்லி நிறுவனம் பண்ணி எழுபத்தி மதவாதிகள் இருந்தாங்களாம் அத்தனை அழிச்சு நிறுவனம் பண்றாங்க இப்படி நம்மளுக்கு எப்படி சந்தேகம் வேற மதவாதிகள் வந்து துவை தந்த உண்மை விசிஷ்டாத்துந்த உண்மை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி குழப்பிட்டா திருப்பி விசாரம் செய்யுங்கிற மீண்டும் இந்த ஞானத்தை ஆராய்ச்சி பண்ண அந்த யுக்தியின் மூலமாக அறிவின் துணை கொண்டு யோசனை பண்ண சிந்தி மீண்டும் மீண்டும் சிந்தித்து சுருதியின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் சிந்தித்து என்ன பண்ண இதெல்லாம் நன்கு செஞ்சுட்டா இந்த சந்தேகமும் வராது மனசில் கான்சென்ட்ரேஷனும் வந்துவிடும் அப்படிங்கிறார் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தில் மாண்டூக்கிய காரிகை பிரம்மசூத்திரம் இந்த பஞ்சதேசி கூட இந்த சந்தேகத்தை போக்குற நூல் தான் இது மாதிரி ஒரு இதெல்லாம் மனநக்கிறந்தும்னு சொல்லுவோம் இதில் மாதிரி ஒரு கிளாரிட்டி வர எங்கேயும் பார்க்க முடியாது அதுக்காக இது கஷ்டமான சப்ஜெக்ட் தான் இதை சொல்கிறதும் கஷ்டந்தான் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டந்தான் இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எப்படி இருக்குன்னு தெரியலை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் படித்து திருப்பி திருப்பி படிக்க இந்த ஞானத்தில் உள்ள சந்தேகம் முழுமையாக நீங்கும் அப்போ என்னது சந்தேகம் வரும் மன ஒருமுகப்பாடு மன ஒருமுகப்பாடுக்கு தியானத்தை தொடர்ச்சியாக பண்ணணும் இல்லை பிறகு சந்தேகம் தெரிந்த வகுப்புகளை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி பண்ணி கேட்டோம்னா சந்தேகம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னா அந்த ஞானம் என்ன போகலாம் நன்கு நிலைபற்று அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விடும் இது எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தின் கருத்து ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தலாம் அப்ரமத்தோ பப தியானார் ஆத்தியே அன் எஸ்மின் பிரித்தோம்னா அப்ரமத்தோ தியானாத் ஆத்தியே அன் எஸ்மின் அப்ரமத்தோ பவ தியானாத் ஆத்தியன்னா முதல்ல ஆத்தியங்கிற வார்த்தை முதல் தடைக்கு முதல் தடை என்ன மன ஒருமுகப்பாடின்மை மனதில் வந்து ஆழமாக உள்ள போகலை முதல் தடைக்கு தியானாத் தியான பயிற்சியில் அப்ரமத்தோ பவ நழுவாமல் இரு முதல் தடை வந்து மன ஒருமுகப்பாடின்மை மனசில் ஆழமாக உள்ள போகாது இதுக்கு வந்து என்னன்னு சொன்னால் தியான பயிற்சியிலிருந்து நழுகிறாக தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண அன் எஸ்மின் அன் எஸ்மின்னா இரண்டாவது தடை சந்தேக வர்றது இரண்டாவது தடைக்கு ரெண்டாவது வரியில் குரு பிரமாண யுக்திப்யாம் பிரமாண யுக்திப்யாம் பிரமாணம் யுத்தியின் துணை கொண்டு பிரமாணம்னா சுருதி பிரமாணம் சுருதி அல்லது ஸ்மிருதியா அல்லது சூத்திரம் இந்த மாதிரி இவங்க இந்த பிரமாணத்தில் வச்சுக்கிட்டு யுக்தி துணை கொண்டு நல்ல ஆராய்ச்சி பண்ண யுக்தியை பயன்படுத்தி துணை கொண்டு விவேச்சனம் முதல் வரியில் கடைசி வார்த்தை விவேச்சனம்னா விசாரத்தை அல்லது மனநத்தை குரு ரெண்டாவது வரி முதல் வார்த்தை குருன்னா செய் இரண்டாவது தடையான சந்தேகத்திற்கு பிரம்மாண பிரமாணம் யுத்தியின் துணை கொண்டு இந்த விசாரத்தை செய்ய வேண்டும் பிறகு அடுத்த வார்த்தை ரெண்டாவது இல்லை ததோ ரூட் ரூடதமோ ததோன்னா ததக பிறகு அந்த சாதனைகளை தொடர்ந்து செய்த பிறகு இந்த ரெண்டு சாதனையும் தியானம் விசாரம் இந்த ரெண்டையும் தொடர்ந்து செய்த பிறகு ரூடதமக நிலை பெறுதல் ரூடத்தமிழ் நிலை பெறுதல் என்பது எது நிலை பெறுவது இந்த பெற்ற அறிவு இந்த அறிவு நிலை பெறுதல் என்பது பவேத் ஏற்படும் இந்த அறிவு நிலை பெறுதல் என்பது ஏற்படும் முதல் தடை மன ஒருமுகப்பாடின்மை அதற்கு தியான பேச்சியில் நனுவாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது தடை ஞானத்திற்கு சந்தேகம் அதற்கு பிரமாணமும் யுத்தியும் துணை கொண்டு இந்த விசாரத்தை நன்கு மீண்டும் செய்ய வேண்டும் இந்த ரெண்டு சாதனை செஞ்சாச்சுன்னு சொன்னா இந்த ஞானம் அப்படிங்கிறாரு அப்படி நிலை பெற்றால் இந்த உலகம் எப்படி தெரியும் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து அந்த நிலை பெறக்கூடிய சாதனைகளையும் சொல்றாரு அது பிற இந்த உலகம் எப்படி இருக்கும் பிரம்மன் எப்படி இருக்கும் சொல்லி சுருக்கம் அந்த இந்த விசாரத்தை முடிக்கிறாங்க எழுபத்தி நாலாவது படிக்கலாம் தியானான் யுக்தி யுக்தி தோபி யத்சோ ந கதாச்சித்ய்சத்தியம் சத்வஸ்தூத்ரவண்ண பொதுவாக ஞான யோகத்துக்கு மூணு சாதனை சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இந்த மனனம்ங்கிறதே சந்தேகத்தை நீக்கிறது சிரவணங்கிறது அறிவை பெறுவது நிதித்தியாசனங்கிறது இப்போ சொன்னால் தியானம் இதை மூணையும் பண்ணியாச்சுன்னு சொன்னால் என்ன இருக்கும்னு சொன்னால் சத்து வேறு ஆகாசம் வேறு இதில் ஆகாசம் மித்தியா பிரம்மன் சத்தியம் என்ற ஞானம் நிலை பெறும் இங்க சத்து ஆகாசத்தை மட்டும் சொல்றாரு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் பின்னாடி வரப்போகுது வாயு எல்லாம் பிரம்மன் சத்தியம் மிச்சம் என்ன இருக்கோ அத்தனை மித்தியா ஏன்னா நம்ம சிருஷ்டியில் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் முதல்ல ஆகாசம் வந்துச்சு ஆகாஷ் வாயு வந்துச்சு வாயு உலர்ந்து பிறகு அக்னி நீர் மண்ணு வந்துச்சு பிறகு இந்த உடல் வந்துச்சு இந்திரியங்கள் வந்துச்சு விஷயம் வந்துச்சு உலகம் வந்துச்சு எல்லாம் சொல்றாரு அப்போ ஆகாசத்தே பொய்யின்னா பிறகு வந்ததில்ல இந்த ஞானம் நிலை அனைத்தும் மித்தியா நான் மட்டும் சத்தியம் வேதாந்தத்தை ஒரே பேரில சொல்லணும்னா ஜெகன் மித்தியா பிரம்மன் சத்தியம் இன்னும் சிறப்புமா சொன்னா அகம் சத்தியம் அவ்வளவுதான் நான் மட்டும்தான் இன்மை இந்த முடிச்சுக்கலாம் பொய்யின்னு கூட சொல்ல வேண்டியது இல்லை அவ்வளோதான் வேதாந்தமே அதை சொல்கிறாரு இங்கே பிறகு இதில் என்ன சொல்கிறாருன்னா வித்யா ரணன் சொல்கிறாரு இந்த ஞானத்தை பெற்றாச்சுன்னு அதில் வீழ்ச்சிங்கிறதே கிடையாது அதுக்காக சொல்கிற இதில் உறுதி பெற்றா அதுக்கு பிறகு வேற தேவையில்லா வேறு ஸ்ட்ராங்காக ஆகிரும்ங்கிறார் உலகத்தில் எதை அடைஞ்சாலும் எதை அடைஞ்சாலும் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு விடுவோம் இன்னும் அதை விட்டு நம்ம போயிடுவோம் நம்மளை விட்டு அது போயிருப்போம் இது உண்மையா இல்லையா சில பேர் எனக்கு மூவாயிரம் வருஷம் இளமை வேணும்னு வருதம் வரமெல்லாம் வாங்கினாங்க அதுக்கு பிறகு போச்சா இல்லையா எதுவாக இருந்தாலும் போயிடு சரி அறிவு போகாதுல்ல அறிவு போகாதுல்ல அப்படின்னா இந்த அறிவை தவிர மற்ற அறிவுலேயும் வித்தியாசம் இஞ்ஞானியும் கண்டுபிடிக்கிறாரு கொஞ்ச நாள் அவரே மாத்துறாரு இந்த கண்டுபிடிப்பு தப்புங்கிறாரு வேற ஒரு அறிவு வந்துடுது அந்த அறிவு நித்யாவும் பொய்யாயிருது எல்லாத்துலையும் ஆனால் அது பரவாயில்ல மற்றதை விட உலகத்தில் எதையடைந்தாலும் இழக்க வாய்ப்பு உண்டு இந்த ஞானம் வந்து விட்டால் இது நிலை பெற்று விட்டால் யாராலும் அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் பணம் பதவி உற்றார் உறவு எல்லாம் போய்கிட்டே இருக்கு உடம்பு நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்கும் மனசு கூட இந்த அறிவு மட்டும் மாறவே மாறாது இதில் சிரவணம் மனநம் நீத்தியாசங்கிற சாதனையை பண்ணியாச்சு நான் மாறார் இந்த உண்மத்த சதகம்னு ஒரு இருக்கு நூறு பாடல் இருக்கு ஒரு பேருதிரியில் ஒரு பேர் அவர் ஒரு ஞானம் பெற்றுட்டார் நல்ல ஞான நிஷ்டையாயிருச்சு என்ன பண்ணாரா ஒரு மருந்து இருக்குது இந்த உண்மத்தங்காயை சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிக்கிறோம் அதை சாப்பிட்டா பைத்தியம் ஆயிரும் பைத்தியமான பிறகு நான் என்னென்ன பேசுகிறேன்னு அதை பூரா எழுதி வைங்கன்னு இருக்கார் பிறகு ஒரு மருந்து குடிச்சு அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும் பிறகு அதை கொடுத்துருங்கன்ட்டுருக்கார் கொடுத்துட்டாங்க பைத்தியம் ஆகிட்டார் மற்ற எல்லாம் மாறி மாறி பேசுகிறாராம் சொன்னார் பாட ஆரம்பிச்சாராம் நூறு பாட்டு படிச்சுருக்கார் பூரா வேதான் தான் தத்துவம் ஒன்று கூட பிஷ கலையா எடுத்து திரும்பி படித்து பார்க்குறாரு அத்தனையும் அது உண்மத்தை சதகம்னே பேர் அதுக்கு அதை இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாரும் பைத்தியமாக இருக்கும்போது எழுதுனது அப்போ பைத்தியமானால் கூட இது மாறலையில்ல அப்படி மாறாமல் இருக்குது பொதுவ பெற்ற கல்வியை அழுகாதுன்னு சொல்லுவாங்க வள்ளுவர் சொல்றாருல்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்துங்கிறார் பொதுவ சாதாரண கல்வி கூட அது எந்த கல்வியை சொன்னார்ன்னு தெரியல ஏழு பிறப்புக்கு உதவும் ஒரு அர்த்தம் இருக்கு ஏழு தலைமுறைக்கு பயன்படும் இருக்கு ஏழு தலைமுறையை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஜானம் எல்லா தலைமுறையும் காப்பாற்று எப்பயுமே அழியாது இந்த ஜானம் அழியாத ஒன்று இருக்கும் இது நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு நம்ம ஓங்கார அவர் உடம்பு முடியாமல் தேனி ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தார் புத்தியில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மாற்றம் வந்துருச்சு மாறி மாறி பேசுவார் ஒளரி பேசுவார் சேனனை அதிக கிடையாது ஆஸ்பத்திரியில் நாங்கள் கூட இருந்ததெல்லாம் அவர் ஞாபகத்துலேயே இல்லை அப்படி ஒரு சூழலில் அவர் இருந்தார் அப்போ ஒரு பிரம்மச்சாரி அப்போ இருந்த ஒருத்தர் வந்து கோட்டார் அவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஆத்மஸ்வரூபத்திலே இருங்க உங்களுக்கு கஷ்டம் தெரியாது என்ன பண்ணி நின்றார் ஆத்மஸ்வரூபத்தில் அடிச்சு சொன்னார் எனக்கு வியப்பா போச்சு புரியாது புரிஞ்சுக்கிட்டதில்லை அப்பதான் அவரோட தொடர்பில் போய் கிளாஸ் எல்லாம் கேட்டு தத்துவம் புரியாது ஸ்ட்ராங்காக சொல்றாரு மத்தையெல்லாம் ஒளரி ஒளரி பேசுறாரு அப்ப இந்த அறிவு மட்டும் ஸ்ட்ராங்காக நின்றுக்கு எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு வந்துச்சு அந்த சேவைக்கு பிறகுதான் எனக்கு வேதாந்தே புரிய ஆரம்பிச்சு அவருக்கு பண்ண சேவையினுடைய பலனாக அது பிறகு அவர் கிளாஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் க்ளா எனக்கு கிளாரிட்டி வந்துச்சு அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த அறிவு என்றும் மாறாது விஞ்ஞானத்தில் பெற்ற அறிவு பொருளாதார அறிவு எல்லாம் மாறும் பொருளாதாரத்தை பற்றி அறிவு மாறுதா இல்லைங்களா ம் ஒரு அறிவு இருக்குது நாளைக்கும் தர்மமே மாறுது ஒரு நாட்டுக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு ஜாதிக்கு ஒரு தர்மம் இருக்குது இருக்கா இல்லைங்களா காலத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது அதுவே மாறுது ஆனால் இந்த அறிவு இந்த தத்துவ அறிவு என்றும் அழிவதே இல்லை இன்னொரு இதில் ஒருத்தர் கேட்டோம் இறக்கும் பொழுது எதை நினைத்துக்கொண்டு இறக்கிறானோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்லி ஞானத்தை அடைஞ்சும் பொதுவாக இறக்கும்போது ஞானத்திலே அவர் அந்த ஞானம் வந்து ஞானம் நிஷ்டியாச்சுன்னா வரும்னு சொல்லுவாங்க இல்லை அந்த ஞானமே வரல அவருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆகி ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் அவருக்கு எது என்ன ஞானம் அழியாத அவர் மோட்சந்தேங்கிறாங்க அப்படி ஒரு சொல்றாங்க ஒரு ஆச்சாரியார் சொல்றார் ஞான அடைஞ்சிட்டாரா அவர் ஹோமா ஸ்டேஜ்ல பத்து வருஷம் இருந்து இருந்தால் அவர் மோட்சம்தானா இப்படி ஒரு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார் அப்ப இந்த ஞானத்தினுடைய பலனை பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி இது வேணாமா வேணாமா அப்படிப்பட்ட அறிவை பெற்றால் இது அழிவதில்லை சிரவணம் குருவின் மூலமாகவும் சாஸ்திரத்தின் மூலமாகவும் கேட்க வேண்டும் கேட்ட அறிவை பெற வேண்டும் சந்தேகம் வந்தால் அந்த குரு சாஸ்திரம் அதோடு நம்முடைய புத்தியை அதிகமாக பயன்படுத்தி சிந்தித்து சந்தேகத்தை நீக்க வேண்டும் நிதித்தியாசனம் குரு சாஸ்திரம் தேவையில்லை பெற்ற அறிவை உட்கார்ந்து தியானம் பண்றது சிந்திக்கிறது அதிகமாக யோசிக்கிறது அதுலேயே ஊர்ணம் சொன்னா நிதித்தியாசனம் மூணும் பண்ணியாச்சுன்னா ஆகாஷம் மித்தியா பிரம்மன் சத்தியம் என்ற பேதம் குரு ஆகிவிடும் வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஆகாசம் உண்மையா தோணாது ஆகாசம் உண்மையா தோணாதுன்னு உலகமே உண்மையா தோணாது பிரம்மன் மட்டுமே உண்மையாக தோணும் இந்த உடலும் உள்ளமும் உலகமும் வித்தியா இந்த உடலும் உள்ளம் உலகத்திற்கு ஆதாரமான நானே சத்தியம் பிரம்மன் பிரம்மன் நான் வேற யாரு நானே சத்தியம் அப்படிங்கிற ஞானம் இது வந்துருச்சுன்னா பிறகு எல்லாம் வித்தியா தான் இந்த ஞானம் வருவதற்கு முன்பு எது சத்தியமாக தோன்றியதோ அது மித்தியாவாக தோன்றும் எது மித்திய நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சோ அது சத்தியமாக தோன்றும் இப்படிப்பட்ட ஞானம் வந்தால் அவமானம் தோல்வி இவற்றால் வரக்கூடிய துக்கம் அனைத்தும் அடியோடு நீங்கிவிடும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து எழுபத்தி நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் இந்த மூணு நிமிஷம் தியானாத் மானாத் யுக்தோபி நிதித்தியாசன தியானத்தினாலும் குரு சாஸ்திர சிரவணத்தினாலும் யுக்தி யுக்தோபி மனநத்தினாலும் அபின்னா உங்க சேகரம்ல யுக்தோபி மனநத்தினாலும் அதாவது மனநிதி என்ற சாதனைகளினாலும் ரூட்டே பேட்டே ஆகாசத்திற்கும் மியத்துன்னு ஆகாசம் சத்துனா பிரம்மன் சத் பிரம்மனுக்கும் ஆகாசத்திற்கும் சத்திற்கும் உள்ள பேதே பேதமானது ரூடே உறுதியாகிவிட்டால் இரண்டாவது வரித் சத்யம் கதாச்சித் கதாச்சித் எப்பொழுதும் எந்த நேரமா இருக்கட்டும் எப்பொழுதும் வியத் ஆகாசமானது இந்த நாங்கிறத சத்தியம்ல சேர்த்துக்கிறேன் சத்தியம் ஆகாசம் சத்தியமாக தோன்றாது இந்த ஞானம் உறுதியாயிடுச்சுன்னா எத்த காலத்துல எப்பொழுதுமே ஆகாசம் சத்தியமாக தோன்றாதுன்னு என்ன அர்த்தம் எதுவும் சத்தியமாக தோன்றாது பிரம்மனை தவிர தோன்றாது அடுத்தது சத்வஸ்து சித்திர வண்ணக சத்வஸ்து சத்தாக இருக்கின்ற அந்த பிரம்மன் என்ற வஸ்து சித்திரவத்து ஆகாசத்தை போல காட்சி அளிக்காது பிரம்மன் இப்படி கண்ணுக்கு ஆகாசம் இந்த உலகம் தெரிகிறது மாதிரி அவனுக்கு காட்சி அளிக்காது அது சத்தியமாக இருக்கும் இந்த ஆகாசத்துக்கு நிறைய பேர் இருக்கு சித்திரன் ஒரு பேர் வியத்தன் ஒரு பேர் வியோமன் ஒரு பேரு ஆகாசம் எல்லாம் அந்த ஆகாசங்கிறதுக்கு வரும் இங்கே என்ன பண்ற சித்திரவத் ஆகாசத்தை போல சிரவண மனநிதித்தியாசத்தினால் ஆகாசத்திற்கும் சத்திற்கும் உள்ள பேதம் உறுதியாகிவிட்டால் எப்பொழுதும் ஆகாசமானது சத்தியமாக தோன்றாது சத்தாக இருக்கின்ற வஸ்து ஆகாசத்தைப் போல காட்சியளிக்காது மூன்று சாதனைகள் நினைவு பெற்றால் ஞானம் நினைவு பெறும் சத்பிரம்மன் வேறு ஆகாசம் வேறு என்ற ஞானம் நிலை அதனால் சத் பிரம்மன் சத்தியம் ஆகாசம் மித்தியா ஆகாசம் மட்டுமல்ல ஆகாசத்திலிருந்து வந்த அனைத்து மித்தியா என்ற ஞானம் நினைவு அதனால் அனைத்து துக்கத்திலிருந்து விடுபடலாம் பிறகு இந்த ஞானிக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தவுடன் அவருடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுன்னு சொல்கிறாரு அது அடுத்த